நற்றினியேர்களுக்கு வணக்கம் நற்றினியின் தினமர்த்தொழியில் இன்று நான் ஒரு சின்ன சின்ன சமையல் டிப்ஸோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் இப்போ வெண்டைக்காய் பாவக்காய் உருளைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு இதெல்லாம் ஃப்ரை பண்றோம் ஃப்ரை பண்ணும்போது அது கூட கொஞ்சோண்டு கான்ஃபிளவர் மால் மாவு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணா அந்த ஃப்ரை வந்து ரொம்ப மொறு சுகமா சுவையா இருக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சப்பாத்தி மாவு போய் முன்னாடி ஒரு நாள் இப்படி செய்யலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா துருவிக்கணும் அல்லது மிக்சில போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அது புளிச்ச மோர்ல கலந்து உப்பு அந்த புளிச்ச மோர்ல கலந்து இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்டா போட்டு சப்பாத்தி மாலை போட்டு சப்பாத்தி சுட்டு பாருங்களே செம ருசியா இருக்கும் டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும் சரி சொலப்பான கூட நமக்கு எதுவும் தேவையில்லை அது மாதிரி இந்த சப்பாத்தி நம்ம வந்து நைட் சாப்பிடுறது நைட் செஞ்சிருப்போம் காத்துல சாப்பிட்டு நமக்கு பழைய சப்பாத்தி சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி உள்ளவங்க சப்பாத்தி எடுத்துட்டு ஒரு டப்பால மூடிட்டு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சப்பாத்தி சூடாவே நல்லா இருக்கும் சூடான அப்பெஷா செஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ கீரை செய்யறோம் கீரை செய்யும்போது கீரை கூட்டு செய்யும்போது புளிக்கு பதிலா சின்ன சின்ன நறுக்குனா மாங்காய் துண்ட போட்டு செய்யுங்களேன் ரொம்ப ருசியா இருக்கும் அது மாதிரி கூட்டோ பொரியலோ எதுக்கோ வந்து செய்யும்போது நமக்கு உப்பு ரொம்ப அதிகமாகும் காரம் ரொம்ப அதிகமாகும்னு வச்சுக்கோங்களேன் கவலைப்பட வேண்டாம் நம்ம வீட்டுல ரசுக்கு வாங்கிருக்கோம் இல்லையா சாப்பிட்டு இருக்கு அந்த பவுடர் கொஞ்சம் பொடி பண்ணி அதுல தூமி கொதிக்கும் போது பண்ணி போட்டீங்கன்னா உப்போ காரம் அதிகமா இருந்தா சரி பண்ணி தரும் வெண்டைக்காயிலே ஒளவெழுப்பு அதிகமா இருக்கும் நறுக்கும்போது அல்லது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஒளவெழுப்பு ஆகும் அது உங்களுக்கு ஒளவெழுப்பு வேண்டாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா வேணும் எதிர்பார்த்து பாக்குறீங்களா வெண்டைக்காய் நறுக்கணுடனே அதுல கொஞ்சம் ஒரு டிராப் ரெண்டு டிராப் எலுமிச்ச போட்டு அதனாலதான் இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கோம் இருக்கட்டும் இந்த விஷயத்த நற்றினை செய்திகள் வேறாவது நீங்க தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்காக ஓ ஆர் என்ற வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதை எல்லா நிகழ்ச்சிகளையும் அதுலயும் நீங்க பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பார்க்கும் முறை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்